மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள முதல் அதிர்ச்சி என்ற கற்றையிலிருந்து சில பகுதிகள் ஏமாற்றத்துடன் பம்பாயிலிருந்து புறப்பட்டேன் ராஜ்கோட்டிற்கு போய் அங்கே என் அலுவலகத்தை அமைத்துக் கொண்டேன் அங்கே என் தொழில் கொஞ்சம் நன்றாகவே நடந்து வந்தது மனுக்களும் விண்ணப்பங்களும் தயாரித்துக் கொடுப்பதில் சராசரி மாதத்திற்கு ரூபாய் முன்னூறு எனக்கு கிடைத்து இதற்கு என் சொந்த திறமையை விட என் சகோதரரின் செல்வாக்குதான் முக்கியமான காரணம் அவருடைய கூட்டாளியான வக்கீலுக்கு தொழில் நன்றாக நடந்து வந்தது உண்மையில் முக்கியமானவையாக இருக்கும் அல்லது முக்கியமானவை என்று அவருக்கு தோன்றும் மனுக்களை தயாரிக்கும் வேலையை அவர் பெரிய பாரிஸ்திரிகளிடம் கொடுத்து விடுவார் அவரிடம் ஏழை கட்சிக்காரர்களுக்காக தயாரிக்க விண்ணப்பங்களே என் பங்கில் ஒழுந்தன வழக்கு பிடித்து தருகிறவர்களுக்கு தரகுப்பணம் கொடுப்பதில்லை என்ற கொள்கையை பம்பாயில் நான் கண்டிப்பாக கடைபிடித்து வந்தேன் ஆனால் அந்த கொள்கையை இப்போது நான் விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் பம்பாயில் தரகுப்பணம் வழக்கு தரகர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் இங்கோ நம்மை அமர்த்தும் வக்கீலுக்கு கொடுக்க வேண்டும் அதோடு பம்பாயை போன்று இங்கும் ஒருவர் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் எல்லா பரிஷர்களும் தரகு கொடுக்கிறார்கள் என்றும் எனக்கு சகோதரர் கூறிய வாதத்திற்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் சொன்னார் நான் மற்றொரு வக்கீலுடன் கூட்டாளியாக இருக்கிறேன் உன்னால் செய்ய முடியும் வேலைகள் எல்லாவற்றையும் உனக்கே கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன் அப்படி இருக்க என் கூட்டாளிக்கு தரகு தொகை கொடுக்க நீ மறுத்துவிட்டால் நிச்சயமாக என் நிலைமை சங்கடமானதாகிவிடும் நீயும் நானும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் ஆகையால் உனக்கு கிடைக்கும் ஊதியம் நம் பொது வருமானத்தில் சேர்ந்து விடுகிறது எனவே அதில் எனக்கு ஒரு பங்கு தனி கிடைத்து விடுகிறது ஆனால் என் கூட்டாளியின் நிலைமை என்ன உனக்கு கொடுக்கும் அதே வேலையை அவர் வேறொரு பாரிஸ்டரிடம் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இவருக்கு அவரிடமிருந்து நிச்சயமாக தரகப்பணம் கிடைத்துவிடும் இந்த வாதம் என்னை மாற்றிவிட்டது நான் பாரிஸ்டர் தொழிலை நடத்த வேண்டுமானால் இத்தகைய வேலைகளுக்கு தரகு கொடுப்பதில் என் கொள்கையை வற்புறுத்த முடியாது என்பதை உணர்ந்தேன் இப்படித்தான் எனக்குள்ளேயே நான் விவாதித்துக் கொண்டேன் என்னை நானே ஏமாற்றிக் கொண்டேன் என்றாலும் இன்னும் ஒன்றும் கூறுவேன் இங்கே கொடுத்ததைத் தவிர வேறு எந்த வழக்கு சம்பந்தமாகவும் நான் தரகு கொடுத்ததாக நினைவு இல்லை இவ்விதம் என் வாழ்க்கை செலவுக்கு போதுமானதை நான் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டேன் என்றாலும் இச்சமயத்தில் தான் என் வாழ்க்கையிலேயே முதல் அதிர்ச்சியும் எனக்கு உண்டாயிற்று ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி என்றால் அவர் இருப்பார் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அச்சமயம் வரையில் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்த்ததில்லை போர்பந்தரின் காலஞ்சென்ற ராணா சாஹிப் பட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் சகோதரர் அவருக்கு காரியதரிசியாகவும் ஆலோசகராகவும் இருந்தார் என் சகோதரர் அந்த உத்தியோகத்தில் இருந்தபோது தவறான ஆலோசனை கூறிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கெட்ட அபிப்பிராயம் கொண்டிருந்தார் நான் இங்கிலாந்தில் இருந்தபோது இந்த அதிகாரியை அறிவேன் ஓரளவுக்கு அவர் எனக்கு நண்பராகவும் இருந்தார் என்று சொல்லலாம் அந்த சிநேகிதத்தை பயன்படுத்திக் கொண்டு ராஜிய ஏஜென்ட்டிடம் தம்மை பற்றி நான் பேசியை அவருக்கு இருந்த தவறான அபிப்பிராயத்தை நான் போக்க என்று என் சகோதரர் விரும்பினார் இந்த யோசனை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை இங்கிலாந்தில் ஏற்பட்ட சொற்ப நான் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கக்கூடாது என்று எண்ணினேன் என் சகோதரர் செய்தது தவறாகவே இருக்குமாயின் என் சிவாரிசனால் என்ன பயன் அவர் குற்றமற்றவர் என்றால் முறைப்படி விண்ணப்பத்தை அனுப்பிவிட்டு தாம் நிரபராதி என்ற தைரியத்துடன் முடிவை எதிர்நோக்குவதே சரியானது ஆனால் நான் கூறிய இந்த யோசனை என் சகோதரருக்கு பிடிக்கவில்லை அவர் சொன்னதாவது உனக்கு கத்தியவாறை பற்றி ஒன்றுமே தெரியாது உலக அனுபவமும் உனக்கு போதவில்லை செல்வாக்கு ஒன்றுதான் இங்கே முக்கியம் உனக்கு தெரிந்தவரான ஓர் அதிகாரியிடம் என்னை குறித்து நீ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல நிச்சயம் முடியும் என்று இருக்கும்போது சகோதரனாகிய நீ உன் கடமையை தட்டி சரியல்ல அவருக்கு நான் மறுத்து கூற முடியாது அவரிடம் போவதற்கு எனக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பதை அறிவேன் என்னுடைய விட்டுத்தான் நான் அவரிடம் போகிறேன் என்பதையும் நான் நன்றாக அறிந்தே இருந்தேன் ஆயினும் பார்க்க வேண்டும் என்று கோரி அனுமதியும் பெற்றேன் எங்களுக்குள் இருந்த பழைய பழக்கத்தையும் அவருக்கு நினைவூட்டினேன் ஆனால் இங்கிலாந்திற்கும் கத்தியவார்க்கும் வித்தியாசம் அதிகம் என்பதை உடனே கண்டேன் ஓர் அதிகாரி ிருக்கும்போது ஒரு மனிதராகவும் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கும் போது வேறு மனிதராகவும் ஆகிவிடுகிறார் என்பதையும் அறிந்தேன் என்னை தமக்கு தெரியும் என்பதை ராஜ்ய ஏஜென்ட் ஒப்புக்கொண்டார் ஆனால் அப்பழக்கத்தை நினைவூட்டியதால் அவருடைய கடுகெடுப்பு அதிகமானதாகவே தெரிந்தது நான் வந்த காரியத்தை அவரிடம் சொல்ல ஆரம்பித்தேன் அதற்குள் பொறுமையை இழந்து விட்டார் உமது சகோதரர் சூழ்ச்சிக்காரர் அவரை பற்றி உம்மிடமிருந்து எதையும் கேட்க நான் விரும்பவில்லை எனக்கு நேரமும் கிடையாது ஏதாவது சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சகோதரர் விரும்பினால் மனு செய்து கொள்ளட்டும் என்றார் என் கதையை சொல்லிக் போனேன் துறை எழுந்து இப்பொழுது நீர் போய்விட வேண்டும் என்றார் தயவு செய்து நான் சொல்லுவதை முழுவதும் கேளுங்கள் என்றேன் இப்படி சொன்னதும் அவருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது அவர் தமது சேவகனை கூப்பிட்டு என்னை வெளியே அனுப்பும்படி சொன்னார் அப்பொழுதும் நான் தயங்கிக் கொண்டே நின்றேன் சேவகன் உள்ளே வந்து என் தோளில் கைபோட்டு என்னை வெளியே தள்ளிவிட்டான் சேவகனும் போய்விட்டனர் நானும் புறப்பட்டேன் கோபமும் என் மனத்தில் பொங்கிக் கொண்டிருந்தன உடனே ஒரு குறிப்பு எழுதி அதை அவருக்கு அனுப்பினேன் அக்குறிப்பில் நீங்கள் என்னை அவமானப்படுத்திவிட்டீர்கள் உங்கள் சேவகனைக் கொண்டு என்னை தாக்கிவிட்டீர்கள் இதற்கு தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் நான் உங்கள் மீது வழக்கு தொடர நேரும் என்று எழுதியிருந்தேன் உடனே அவருடைய சிப்பாயின் மூலம் எனக்கு பின் கண்ட பதிலும் நீர் என்னிடம் நடந்து கொண்டீர் போய்விடுமாறு வெளியே அனுப்புமாறு என் சேவகனுக்கு உத்தரவிடுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை வெளியே போகுமாறு அவன் சொன்னதற்கும் நீர் போக மறுத்தீர் ஆகவே உண்மை வெளியே அனுப்புவதற்கு போதுமான பலாத்காரத்தை அவன் உபயோகிக்க வேண்டியதாயிற்று உமது விருப்பம் போல் எந்த நடவடிக்கையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிலை பையன் வைத்துக் கொண்டு இடிந்து போய் விடுதிரும்பினார் ஆனால் என்னை தேற்றுவது எப்படி என்பது அவருக்கு தெரியவில்லை துரை மீது எப்படி வழக்கு தொடர்வது என்பது எனக்கு தெரியாது அவர் தமது வக்கீல் நண்பர்களிடம் இதை குறித்து கலந்து ஆலோசித்தார் அச்சமயத்தில் சார் ார் ஏதோ ஒரு வழக்கு அம்த்தக்கீலின் மூலம் என் வழக்கு சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை அனுப்பி அவருடைய ஆலோசனையை கோரினேன் அவற்றை பார்த்துவிட்டு அவர் பின்வருமாறு கூறினாராம் அநேக வக்கீல்களுக்கும் பாரிஸ்டர்களுக்கும் இது சாதாரணமான அனுபவம் கூறுங்கள் அவர் இப்பொழுதுதான் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார் ஆகையால் அவருக்கு ரோஷம் அதிகமாக இருக்கிறது பிரிட்டிஷ் அதிகாரிகளை குறித்து அவருக்கு இன்னும் தெரியவில்லை அவர் இங்கே ஏதோ கொஞ்சம் சம்பாதித்து சவுக்கியமாக வாழ விரும்பினால் அக்குறிப்பை குளித்தறிந்துவிட்டு அவமானத்தையும் சகித்துக் கொள்ளட்டும் துரை மீது வழக்கு தொடுத்து அவர் அடையப்போவது எதுவும் இல்லை மாறாக தம்மையே நாசப்படுத்திக் அது ஆகலாம் வாழ்க்கையை பற்றி அவர் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதையும் அவருக்கு சொல்லுங்கள் இந்த புத்திமதி விஷம் போல எனக்கு கசப்பாகவே இருந்தது என்றால் இதை நான் புழுங்கியே ஆக வேண்டியதாயிற்று அவமானத்தை சகித்துக் கொண்டேன் அதனால் பலனையும் அடைந்தேன் இனி ஒரு இத்தகைய சங்கலமான நிலைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள மாட்டேன் நட்பை இவ்விதம் பயன்படுத்திக் கொள்ளவும் முயலமாட்டேன் என்று எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன் அதன்பின் இந்த உறுதியிலிருந்து மாறும் குற்றத்தை நான் செய்ததே இல்லை இந்த அதிர்ச்சி என் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது நன்றி வணக்கம்